जननी नित्यं सामे वसतु மாலோயே கஜரானூயம் விபுதை சேவ்வா சரஸ்வத்துஷமீதிமுதிரா கரெர்வீம் கமலாசனஸ் कोटिप्रतिभा त्रिनें भजेह भुवनेश्वरीलमल्ये शिव सर्वासाधि शरण्येत्र्यंब गौरी नारायणि नमोस्तु शक्ति शक्तिभूते सनातनी गुणाश्रिए गुणमे नारायणि नमोस्तु शरणागतनापरीये सर्वर्ति हरे दिवी नारायणि नमोस्तु या देवी सर्वूतेषु मातृपेण संस्थि नमस्म नमस्त नमो नम श्रीदक्षिणासुदेश्रम ை பாயனம்ாஷியதீந்திரம் மேஷி கம்ச்சா நமாராமிவேந்திரம் ஸ்யம் பிரியண்டம் அஸ்மூரு சந்தோஸ் மேவ மாதம மேவச்சமே மேவிரவிணம் மேவே சுவம் மமேவோ வியகோ வம்ச ரிஷிபோ மோ நமோ குருபியோவரோவ ஸ்ருதிஸ்மிருதி புராணாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் லோகசங்கரம் ஆத்மபோதத்தினுடைய சாரத்தை ஆத்மபோதம் அறுபத்தெட்டு ஸ்லோகம் இந்த அறுபத்தெட்டு ஸ்லோகம் படிச்சுட்டோம் நம்ம அதனுடைய சாரத்தை அப்படியே அதை ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்லோகங்களெல்லாம் பாராயணம் பண்ணி இந்த ஆத்மபோதம் வகுப்பை பூர்த்தி பண்ணிடுவோம் ஆத்மபோதம்னு சொன்னால் ஆத்ம ஜானம் ஆத்மாவை பற்றின அர்த்தம் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய விஷயங்களையெல்லாம் அறுபத்தெட்டு ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் இது கடைசி ஸ்லோகத்தை தவிர மற்ற ஸ்லோகமெல்லாம் அனுஷ்டுப் சந்தஸில் இருக்குது அதனால் இதை படிக்கிறது ரொம்ப சுலபம் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப சுலபம் நிறைய வேதாந்தத்தில் சொல்லப்படு வேதாந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு நிறைய திருஷ்டாந்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இது ஆரம்பத்துலையும் சொன்னேன் இந்த ரொம்ப நாள் கழித்து முடிக்கிறதுனால ஞாபகப்படுத்துறேன் நிறைய எக்ஸாம்பிள் திருஷ்டாந்தங்கள்லாம் கொடுத்து இது பூர்த்தி செய்ய கொடுக்கப்பட்டிருக்கு ஆக இந்த திருஷ்டாந்தங்கள்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப உண்மையை உணர்றத்துக்கு உபகாரமாக இருக்கும் ஆக இதில் வந்து தொடக்கம் முடிவு நடுவில்லாம் வந்து வேறு விஷயங்கள்லாம் கிடையாது ஒழுங்க முறையாக சாஸ்திர விஷயங்கள் சொல்லப்படுறது கொஞ்சம் ஆர்டர் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கும் சொன்னதே திரும்ப சொல்ற மாதிரி இருக்கும் இருந்தாலும் விஷயம் மனசில் பதியணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள்னு புரிஞ்சுக்கணும் முதல் ஸ்லோகம் வந்து அதிகாரியையும் விஷயத்தையும் சொல்லுகிறது தபோபிக் க்ஷீண பாப்பானாம் சாந்தானாம் வீத்தராகிணாம் முமுக்ஷூணாம் அபேக்ஷோயம் ஆத்மபோதோ விதீயதே ஆத்மபோதம் உபதேசிக்கப்படுகிறது ஆத்மக்யானோபதேசம் செய்யப்படுகிறது யாருக்குன்னு சொல்லிட்டார் தபோபிக்ஷீணபாப்பானூணாம் அபேட்சிய அதிகாரிய சொல்லிருக்கு விஷயத்தை சொல்லிருக்கு அதிலேயே பிரயோஜனமும் சொல்லப்பட்டதா புரிஞ்சுக்கணும் ஏன்னா முமுக்ஷூணாம் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால மோக்ஷந்தான் பிரயோஜனம் மோக்ஷத்தை விரும்புகிறவர்களுக்கு இந்த ஆத்ம ஜானோபதேசம் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மோக்ஷம் பிரயோஜனமும் அதில் அடங்கி விடுறது பிரயோஜனத்தை மறைமுகமாக சொல்லியிருக்கு நேரடியா சொல்லல அடுத்த ஸ்லோகம் சொல்லி விடுறது அடுத்த ஸ்லோகத்தில் பார்த்தா ரெண்டாவது ஸ்லோகம் அப்படி தான் நான் சொல்லிட்டே போறேன் ரெண்டாவது ஸ்லோகம் வந்து ான்தான் மோஷத்துக்கு சாதனம் அதுக்கு உதாரணம் சொல்ற சமையலுக்கு நெருப்பு மாதிரி ஆக மோக்ஷத்துக்கு சாதனம் ஞானம்தான் மற்ற சாதனங்கள் இல்லைங்கிறதையும் சொல்லிவிடுற அந்யசாதனேபியா மோக்சா சாட்சான் சாதனம் சாட்சா சாதனம் போதகா சாதனம் மோக்ஷத்துக்கு சாட்சாத் சாதனமா இருக்கிறது போதம் அப்ப மற்ற சாதனங்கள்லாம் பரம்பரா சாதனம்னு பேர் கர்மாவோ உபாசனையோ ஹட்டயோகமோ எதா இருந்தாலும் சரி அதெல்லாம் பரம்பரா சாதனம் மோக்ஷத்துக்கு சாட்சா சாதனம் என்னன்னா போதகா போதஹா ஞானம் ஆஹ இந்த சாட்சா சாதனம் இல்லாம மோட்சம் சித்திக்காது ஞானம் வினா மோக்ஷா நசித்திய ரெண்டாவது லைன்ல தெளிவா சொல்லியிருக்கு ஞானம் இல்லாம மோக்ஷம் சித்திக்காது ஆஹ மோக்ஷம் வந்து போதம் வந்து மோக்ஷத்துக்கு சாட்சா சாதனம் அதனால ஞானம் இல்லாம மோக்ஷம் சித்திக்காது மற்ற சாதனங்கள்லாம் சாட்சாத் சாதனம் இல்லை ஆனா அது சாதனம் யோக்யதா சாதனம் ஞானம் மோக்ஷாதனம் ஞான யோகியத்தைக்கு கர்மா உபாசனை எல்லாம் ஞான யோக்கியத்தைக்கு சாதனம் ஞானம் பெறத்துக்கான தகுதியை கொடுக்கும் ஆனா ஞானந்தான் மோக்ஷத்தை கொடுக்கும் அதை தெளிவா சொல்லி எடுத்து ரெண்டாவது ஸ்லோகத்தில் மூன்றாவது ஸ்லோகத்தில் சொல்றார் கர்மாவனால மோக்ஷம் கிடையாது அப்படிங்குறத தெளிவா சொல்ற கர்மான ஞாபகம் வச்சுக்கணும் ஜபம் பண்றது பூஜை பண்றது ஹோமம் பண்றது யாத்திரை பண்றது தானம் பண்றது அது சொல்றார் அது வந்து அஜானத்தினால அக்ஞானத்தினால தான் பண்றோம் ஆத்மா அகர்த்தா அபோக்தாங்கிற ஞானம் இல்லாமத்தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆகையினால கர்மம் வந்து கர்மம் வந்து அக்ஞானத்துக்கு அவிரோதிங்குற அது ரொம்ப முக்கியமான கருத்து கர்மம் அஜானத்துக்கு அவிரோதி அவிரோதினா என்ன அர்த்தம் நண்பன் விரோதி அல்ல கர்மம் அக்ஞானத்துக்கு விரோதி அல்ல இதெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் அத்தியாச பாஷ்யத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இந்த அத்தியாசத்தை முன்னிட்டு தான் வைதிக கர்மங்களும் லௌகர்மங்களும் விவகாரம் நடக்கின்றன சங்கராச்சாரிய சொல்லியிருக்காரு இமம் இமம் அத்தியாசம் புரஸ்கிருத்த இவ சர்வே லௌகிக்காக வைதிகாக விவகாராக பிரவர்த்தன்தே பிரம்மசூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆகையினால கர்மா பண்றதே அஜானத்தினால்தான் கர்மம் வந்து அறியாமையை நீக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது அல்ல நீங்களே எழுத்துக்கோங்களேன் செயல் அறியாமையை நீக்குமா அறிவு அறியாமையக்குமா அறிவு தான் அறியாமையே தவிர செயல் அறியாமையை நீக்க முடியாது அதுக்கு உதாரணம் இங்க எப்படி இருளை இருளை வெளிச்சம் நீக்குகிறதோ அப்படி வெளிச்சத்தை தவிர வேற எதுனாலையும் உட்கார்ந்து ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே மஹ்யம் மேதாம் பிரஜாம் பிரயோச்சஸ்வா அப்படின்னு ஆயிரத்தெட்டு தடவை சொன்ன இருட்டு போயிடுமான் நான் இருட்டு போக புண்ணியம் கிடைக்கும் இங்க வெளியில இருக்கிற இருட்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும் ஸ்விட்ச ஆன் பண்ணணும் அதுல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகணும் லைன்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்கணும் அதை தவிர நீங்க எத்தனை ஜபம் பண்ணினாலும் இல்லை நான் கொஞ்ச நேரம் சிரசாசனம் பண்ண போறேன் எதுக்கு இருட்டு போறதுக்கு சிரசாசனம் பண்ணா இருட்டு போகுமா அதனால இதை புரிஞ்சுக்கணும் அறிவுதான் அறியாமையை போக்குமே தவிர செயல்கள் ஆன்மீக செயல்களாக இருந்தாலும் சரி அது உலகியல் செயல்களாக இருந்தாலும் சரி ஆத்மாவை பற்றிய அறியாமையை நீக்கக்கூடிய ஆற்றல் அவைகளுக்கு கிடையாது அப்ப அதெல்லாம் வேண்டான்னு அர்த்தம் அதெல்லாம் வந்து செய்யணும் ஆனா அது வந்து மோ ஞானத்தை கொடுக்காது மோட்சத்தை கொடுக்காது இது அர்த்தம் என்னன்னா கர்மம் ஞான சாதனமும் கிடையாது கர்மம் ஞான சாதனமும் கிடையாது ஞானத்துக்கு சாதனம் வேதாந்த சாஸ்திர விசாரம் குருமுகமா வேதாந்த சாஸ்திர விசாரம்தான் ஞானத்துக்கு சாதனம் எத்தனை ரிச்சுவல் பண்ணினாலும் ஞானம் வராது ஆக மோக்ஷத்துக்கு சாதனம் ஞானம் ஞானத்துக்கு சாதனம் வேதாந்த சாஸ்திர விசார் ஆக இந்த மூணு ஸ்லோகம் முதல்ல கம்பீரமா விஷயத்தை சொல்லிவிடுது ஆக கர்மம் அறியாமையை நீக்காது அறிவுதான் அறியாமையை நீக்கும் வெளிச்சம் இருளை போக்குவதை போல அப்படின்னு ரொம்ப அழகா கர்மத்தினால அஜானம் போகாதுங்கிறத சொல்லியிருக்கார் அப்புறம் ஞானம் தான் ஆத்மபோதத்தை ஆரம்பிச்சிருக்க ஆத்மபோதம் ஆரம்பிச்சிருக்கார் ஆத்மா ஆத்மா அபரிச்சின்னா இதெல்லாம் லக்ஷணம் சொல்லிகிட்டே வரப்போறேன் ஆத்மா அபரிச்சின்னா ஸ்வயம் பிரகாஷா நாலாவது ஸ்லோகம் அப்புறம் அஞ்சாவது ஸ்லோகத்துல ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆர்டர் இப்படிதான் போயிட்டு இருக்கு அதுல என்ன இருக்கோ அது அப்படியே சொல்றேன் அஞ்சாவது ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது அஞ்சாவது ஸ்லோகம் ஞானமும் உண்மை அல்ல அப்படின்னு சொல்ற ஞானம் மித்யா ஞானத்துக்கு விஷயம் எதுவோ அதுதான் சத்தியம் ஆத்மாவை பற்றிய அறிவும் நீங்கிவிடும் ஆத்மா ஒன்றே உண்மை அதுக்கு ஒரு உதாரணம் நான் பாகவதிலிருந்து சொல்லியிருக்கேன் ஞாபகப்படுத்துறேன் மூங்கில் காடு ஒராயிற போது மூங்கில் காடு ஒராயிரத்தினால உண்டாகிற நெருப்பானது மூங்கில் காட்டை எரிச்சு விட்டு தானும் அணைஞ்சு அடங்கி போயிடுறது நெருப்பு அணைஞ்சு போயிடுறது அது மாதிரி நெருப்பை என்ன பண்ணுகிறது மூங்கில் காட்ட எரிக்கிறது நெருப்பு எதுல இருந்து உண்டானது மூங்கிலிருந்து உண்டானது மூங்கில்களுடைய ஒராய்சல்னால உண்டான நெருப்பு மூங்கில் காட்டை எரிச்சு விட்டு தானும் அணி போற மாதிரி இவர் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார் தேத்தாங்கொட்டப்பொடி எப்படி தண்ணீரில் இருக்கிற அழுக்க நீக்கி விட்டு மறைகிறதோ அப்படியும் சொன்ன இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க பிணஞ்சுடு தடி போல அப்படின்லாம் உதாரணம் சொல்லுவாங்க நம்ம எனத்துக்கு பிணஞ்சுடுன்னா எல்லாருக்கும் என்னவோ பண்ணுறது ஆகையினால இந்த உதாரணம் எல்லாம் இங்கே சொல்லலை அதாவது ஞானமும் ஞானம் து ஜிரத ஞானம் வர்றது ஞானத்தினால உண்மை புரியறது அப்புறம் ஞானமும் உண்மை இல்லைங்கிறது புரியது ஞானத்தினால் உண்மை புரிகிறது பிறகு ஞானமும் உண்மையல்ல என்பதும் புரிகிறது பெரிய அதிசயம்தான் இதெல்லாம் அப்புறம் அடுத்த ஸ்லோகம் ஆறாவது ஸ்லோகம் இந்த உலக வாழ்க்கை ஒரு மாயத்தோற்றம் கனவை போல உலக வாழ்க்கை கனவை போல இதெல்லாம் நீங்க ஒன்னொன்னும் திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது இருந்தாலும் சொல்றேன் ஆக ஜகத்து மித்யா ஜகத்து மித்யாங்கிறது ஆறு ஏழு ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஜகத்து மித்யா பிரம்மைவ சத்தியம் ஆத்மை சத்தியம் ரெண்டும் ஒண்ணுதான் ஆத்மா வேற பிரம்மம் வேற இல்லை அயம் ஆத்மா மாண்டோக்கிய உபநிஷத்தினுடைய மகா வாக்கியோபதேசம் ஆகையினால ஆறாவது ஸ்லோகம் ஜகத் மித்யா என்கிறது ஏழாவது ஸ்லோகமும் ஜெகத் மித்யான்னு சொல்லுகிறது ஆனா பிரம்ம சத்யம்ங்கிறதுல அது எம்போசைஸ் பண்ணி இருக்கு ஆறு ஜெகன்மித்யா ஏழு பிரம்ம சத்தியம் ஏழு பிரம்ம சத்தியம் அப்புறம் எட்டாவது ஸ்லோகம் பிரம்ம ஜெகத்காரணம் அது தடஸ்த லக்ஷணம் பிரம்மன் ஜெகத்துக்கு காரணம் சொல்லி தடஸ்த லட்சணமா சொல்லுகிறது எட்டாவது ஸ்லோகம் உபாதானே खिलाधारे ஜெகந்தி பரமேஸ்வரங்கிற ஸ்லோகம் அடுத்தது ஒன்பதாவது ஸ்லோகம் பிரம்மனுக்கு ஸ்வரூப லட்சணம் நேரடியா சொல்றது மறைமுகமா பிரம்மனை சொல்லிக் கொடுத்தா அதுக்கு பேரு தடஸ்தலக் பேரு நேரடியா பிரம்மனுடைய லட்சணங்களை சொன்னா அப்பா அப்படின்னு சொன்னா தடஸ்த லட்சணம் கருப்பா நெட்டையா கண்ணாடி போட்டு மொட்டையடிச்சுருக்காரே அவர் தான் ராமசுவாமி அப்படின்னு சொன்னோம்னா ஸ்வரூப லக்ஷன் ஸ்வரூப லட்சணம் வந்து நேரடியா ஆள சொல்றது தடஸ்த லட்சணம் அவங்க ரிலேஷன்ஷிப்பாரையா சொல்லி அவருடைய அப்பா இவர் இல்லாட்டி பையன் இவர் கணவர் ஏதோ ஒன்று சொல்லி சொல் மாதிரி ஜகத்துக்கு காரணம் பிரம்ம லட்சணம் சச்சிதானந்திரூபம் ஒன்பதாவது ஸ்லோகம் லட்சணத்தை சொல்லுகிறது அப்புறம் அடுத்தது பதினொன்னு பன்னெண்டு பேத காரணம் பேத காரணம் ம் உனாலதான் நமக்கெல்லாம் பேதம் பிரம்மனுக்கு அல்லது ஆத்மாவுக்கு பேதத்துக்கு காரணம் வேற்றுமைக்கு காரணம் உபாதிகள் நான்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒண்ணுதான் அப்புறம் வந்து நான் வந்து படித்தவனா இருக்கேன் படிக்காதவனா இருக்கேன் பணக்காரனா இருக்கேன் ஏழையா இருக்கேன் ஆணா இருக்கேன் பெண்ணா இருக்கேன் மனுஷனா இருக்கேன் சந்நியாசியா இருக்கேன் பிராமணனா இருக்கேன் இந்த ஜாத்தியை சேர்ந்தவனா இருக்கேன் தமிழனா இருக்கேன் கன்னடியனா இருக்கேன் தெலுங்கனா இருக்கேன் எல்லாம் உபாதி ஆக இந்த பேதத்துக்கு இந்த நான்கிறது பேதம் கிடையாது நம்ம எல்லாருக்கும் இந்த நான்கிறது ஒன்று தான் இருக்கு அந்த நானோட எதையாவது சேத்துவம்னா அது பேதப்படுத்துறது நானும் நான் சொல்றேன் நாயும் நான் சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் நாயாக இருக்கிறேன் அப்படின்னா போச்சு நாய்ங்கிற உபாதி நான் மாத்திரம் தனியா இருந்தா எந்த அந்த நான் வேற எல்லாம் கிடையாது அது நமக்கு அப்படி தோன்றுகிறது நான் வேறங்குறது மாதிரி காட்டுறதே எது எதுன்னு கேட்டா உபாதி ஆக பேத காரணம் காரணம் உபாதி அது எத்தனாவது ஸ்லோகம் பதினொன்னு பன்னெண்டு அப்புறம் அடுத்தது 13, 14, 15. பன்னெண்டு ஸ்தூல சரீர உபாதி பதிமூணு சூக்மசரீர 14 பதினாலு காரணசரீர உபாதி என்னன்னு கேட்கக்கூடாது ஸ்தூல சரீரம்னா என்ன சூக்ம சரீரம்னா என்ன காரணம் கேட்டா வகுப்பு நடக்காதுக்கு காரணம் உபாதி நான் மூன்று வகைப்படுகிறது ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் காரணசரீரம்னு சொல்லி மூணு இருக்கு அது சொன்ன அப்புறம் அடுத்தது என்னது பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொம்போது இருபது பஞ்சகோஷ விவேகா பஞ்சகோஷ விவேகா நான் அன்னமயம் இல்லை நான் மனோமயம் இல்லை பிராணன்மயம் இல்லை விஞ்ஞானமயம் இல்லை அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பஞ்சகோஷ விவேகா அதுல சில விஷயங்கள்லாம் இருக்கு ஆனா அது அத்தனையும் பஞ்சகோஷ விவேகம்னு சொல்றதை விட பதினஞ்சும் பதினாறு மாத்திரம் பஞ்சகோஷ விவேகத்தை சொல்லியிருக்கு பதினேழாவது ஸ்லோகம் என்ன சொல்கிறது ஆத்மா சர்வகதா ஆனா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஆத்மாவை புத்தியில தான் உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு இதை கீதையிலும் பகவான் சொல்றார் சுகமாத்தியந்திக்கம் எத்தது புத்தி கிராஹியம் அத்தீந்திரியம் புத்தி கிராஹ்யம் சொல்லியிருக்கார் புத்தினால சம்ஸ்கிருத புத்தி சம்ஸ்கிருத புத்தின்னா என்ன அர்த்தம் பண்பட்ட மனதிற்கு புத்திக்கு அது தெளிவா விளங்கும் அர்த்தம் ஆக அதை புரிய வைக்கிறதுக்கு சொல்றார் பதினெட்டாவது ஸ்லோகம் அது வந்து சர்வ சாட்சி சர்வ சாட்சி சர்வசாட்சி சர்வசாட்சின்னா என்ன அர்த்தம் இங்க உடம்பு மனசுங்கிறார் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கணும் சர்வசாட்சி அதாவது பதினேழாவது ஸ்லோகம் வந்து நான் அதுக்குள்ளேயே போறேன் பஞ்சகோஷ விவேகம்னு சொன்னா கூட ரெண்டு ஸ்லோகம் தான் பஞ்சகோஷ விவேகத்துக்கு முக்கியமா இருக்கு பதினேழாவது ஸ்லோகம் வந்து ஆத்மாவனுடைய சர்வகதத்துவத்தையும் புத்தினா புத்தியில தான் அதனுடைய அவைபிள் கண்ணாடியில எப்படி சூரியனுடைய பிரதிபிம்பம் வருகிறதோ அது மாதிரி புத்தியில ஆத்மாவுடைய புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற ஆஹா பதினெட்டாவது ஸ்லோகம் வந்து என்னது சர்வ சாட்சி அப்படி போட்டிருக்கு அப்புறம் பத்தொன்பதாவது ஸ்லோகம் ஆத்மா நிர்வீகாரஹா ஆத்மா நிர்வீகாரஹா மாறாததுங்கிறது அர்த்தம் மாறுற மாதிரி சவிகார இவ பாதி உபாதி திருஷ்டியா சவிகாரா இவ பாதி உபஹித திருஷ்டியா உபா உபாதிக்கு உபாதி இருக்கோ அதை உபகிதம்பம் உபகித திருஷ்டியா நிர்வீகாரா உபாதி திருஷ்டியா சவிகாரா இவ பாதி சவிகாரம் மாதிரி தெரிகிறது அது மாறுற மாதிரி தெரிகிறது மாறாதது மாறாத அந்த ஆத்ம தத்துவம் மாறுகிற உடம்பு மனசு புத்தியோட சேர்ந்து போது மாறாத மாறுற மாதிரி தெரியறது சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா சொல்லலாம் அதாவது மனம் ஒரு இதுக்காக சொல்றேன் ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கோங்க மனசு இல்லைன்னா எதுவுமே இல்லை மனமே மனிதன் மனம் நல்லா இருந்தா மனம் மனசு நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கேன் ஆனா நம்ம என்ன சொல்றோம் மனசு நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கேன் மனசு டிஸ்டர்பான அதுதான் கூடாது வேதாந்தம் படிக்கிறதுக்கு பிரயோஜனம் என்னன்னு கேட்டா மைண்ட் டிஸ்டர நீ என்ன சொன்ன நல்லா இருக்குன்னு தோணும் உண்மை அதுதான் உண்மை நான் தெரிஞ்சு சொல்றேன்னு அப்ப நீ எப்படி டிஸ்டர்ப் ஆக முடியும் நீ எப்படி ஐ டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்றோம் ஐ டிஸ்டர்ப்டு அப்படிதானே சொல்றோம் இங்கிலீஷ்ல சொன்னா ஐ வாஸ் ஹர்ட் நான் ஹர்ட் ஆயிட்டேன் நான் புண்படுத்தப்பட்டேன் அப்படிங்கிற நாம் புண்படுத்தப்பட முடியாது என் மனம் புண்படுறது மனம் வந்து பண்படுறது மனம் புண்படுறது நாம் பண்படுறதும் இல்லை நான் இல்லை பண்படுறதையும் புண்படுறதையும் அறிகிற நான் பண்படுவதும் பண்படுவதும் இல்லை புண்படுவதும் இல்லை உங்களுக்கு இது என்ன பண்ணும் அதுதான் பிரிக்க தெரியணும் பிரிக்க தெரியணும் அதுதான் கற்றோபனி சொல்கிறது முஞ்சி புல்ல உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்டை பிரிக்கிற மாதிரி முஞ்சா திஷிக்காமிவ தைரியேன அது உங்களுக்கு தெரியல நான் வந்து டிஸ்டர்ப் ஆகலேங்கிறது இன்னொருத்தருக்கு எப்படி தெரிய வைக்கிறதுனா தெரியாது தெரியாது கஷ்டம்தான் அதுதான் கிருஷ்ணர் நிறைய சொல்லியிருக்கார் கீதையிலே அழகாக சொல்லியிருக்கார் அதாவது ரொம்ப சாந்தமாக இருக்கிறதையும் படபடப்போட இருக்கிறதையும் மந்தமாக இருக்கிறதையும் அதை குறித்து அவன் வருத்தப்படுறதும் இல்லை சந்தோஷப்படுறதும் இல்லைன்னு சொல்லியிருக்கார் பிரகாச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி நனிவருத்தானி காங்க இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பதினாலாவது அத்தியாயம் பகவத்கீதை சரி எதுக்கு இதை சொன்னோம் ஸ்லோகம் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தினுடைய சாரம் என்ன ஆத்மா நிர்வீக்காரா உபாதி திருஷ்டியா சவிகாரஹா இவ பாதி அதுதான் அதுல சொல்லப்பட்டிருக்கு இருபதாவது ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா உபாதிகள் உபஹிதத்தை சார்ந்தே இயங்குகின்றன உபாதிகள் உபகிதத்தை சார்ந்தே இயங்குகின்றன செயல்படுகின்றன அப்படி சொல்ற உபாதி உபகிதம் எல்லாம் டெக்னிக்கல் டேம்ஸ் உடல் மனசு புத்தி எல்லாம் ஆத்மாவை சார்ந்துதான் இயங்குகின்றன ஆத்மா நிராஸ்ரயா உபாதயா சாஸ்ரயா சாஸ்ரயா போட வேண்டிய உபாதிகள்னா உபாதி வந்து ஸ்ரீலிங்க சப்தம் சாஸ்ரயா சொல்லணும் உபாதிகி உபாதி உபாதையா சரி அப்புறம் அடுத்தது என்னதுன்னா இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ரெண்டும் என்ன சொல்லுகிறதுன்னா அத்தியாசத்தை வர்ணிக்கிறது ஆத்மாவில் எப்படி உபாதிகள் அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இருபத்தி மூணாவது ஸ்லோகம் புத்தி ஆத்மா இல்லை அப்படின்னு சொல்லுவோம் புத்தி ஆத்மா இல்லை அப்படிங்கிறது புத்தி ஆத்மா கிடையாது கொஞ்சம் இப்படிப்படி இருக்கும் பார்த்துக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணணும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு எல்லாம் வந்து அத்தியாசமும் ஆத்மஸ்வரூபமும் அத்தியாசமும் ஆத்மஸ்வரூபமும் கற்பிக்கப்பட்ட கற்பனையும் ஆத்மாவினுடைய யதார்த்த ஸ்வரூபமும் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் ஆத்மா ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபம் அது விளக்கி சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இருபத்தி முப்பதாவது ஸ்லோகம் ஸ்லோகம் ஸ்ரவணம் முப்பதாவது ஸ்லோகம் ஸ்ரவணம் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மூணு ஸ்லோகமும் மனனம் அது ஸ்ரவணம் இது மனநம் அப்புறம் 34 நாலில் தொடங்கி முப்பத்தி நாலில் தொடங்கி முப்பத்தி ஏழு வரைக்கும் முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் நிதித்யாசனம் நிதித்யாசனம் முப்பத்தி எட்டுல இருந்து முப்பத்தி எட்டுல இருந்து நாப்பத்தி வரைக்கும் முப்பத்தெட்டுல இருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் தியான முறையும் நிதித்தியாசனமும் நிதித்தியாசனத்தின் பயனும் தியான கிரமஹா நிதித்தியாசனம் நிதித்தியாசன பலம் நிதித்தியாசன பலம் நாப்பத்தி நாலு நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி ஆறு மூணு ஸ்லோகமும் அறியாமையை நீக்கினால் போதுமானது ஆத்மா என்பது அடையப்படுவதல்ல ஆத்மா அடையப்படுவதல்ல அறிந்து கொள்ளப்படுவது ஆத்மானுபூதி அப்படி கூட போடலாம் ஆத்மானுபூதி என்பது அடையப்படுவதல்ல அறிந்து கொள்ளப்படுவது அடுத்தது நாற்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி வரைக்கும் ஜீன்முக்த லட்சணம் ஜீவன் முக்த லட்சணம் ஐம்பத்தி மூணு விதேக முக்த லட்சணம் ஐம்பத்தி மூணு விதேக முக்த லட்சணம் அப்புறம் ஐம்பத்தி நாலுல இருந்து நிறைவுரை ஐம்பத்தி நாலுல இருந்து ஆரம்பிச்சு திரும்பவும் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் சொல்லி ஐம்பத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் எங்கே சொன்னேன் ஐம்பத்தி நாலிருந்து அறுபத்தி எட்டு வரைக்கும் நிறைவுரை நிறைவுரைனா உபசம்ஹாரம் தான் கடைசி வரைக்கும் போட்டுக்கலாம் எல்லாம் வந்து இதனுடைய மகிமை அதாவது ஆத்ம ஜியான மகிமையும் ஆத்ம ஜியானத்தினுடைய எல்லாம் வர்ணிக்கப்படுகின்றன நீங்க அது வரைக்கும் போட்டுக்கலாம் அறுபத்தெட்டு வரைக்குமே போட்டுக்கலாம் தப்புல் கடைசி அறுபத்தெட்டாவது ஸ்லோகம் எல்லாம் நிறைய ஸ்லோகங்கள்லாம் நீங்க பாராயணம் பண்ண பண்ண தான் அது வந்து இதுவாக இருக்கும் கடைசியில இருக்கக்கூடிய ஸ்லோகமானது ரொம்ப என்ன சொல்றார் இந்த ஆத்ம தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணணும் ஆத்ம ஞான தீர்த்தம் படிந்திட நன்றாக பதறினானே அப்படின்னு கைவல்ய நவநீதன் சொல்ற மாதிரி இங்க அப்படியே சொல்றார் இதை வந்து எப்போ வேணாலும் நான் நதியில் ஸ்நானம் பண்ணுறதுக்கெல்லாம் திசை கணக்கு இருக்குது காலம் முக்கியம் இருக்குது அது மாத்திரமில்ல அதில் குளிர்ச்சியெல்லாம் இருக்குது இது அப்படி இல்லை எப்போவுமே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது யார் ஒருத்தன் இந்த ஆத்ம தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறானோ அவன் எப் முக்தனாகிறான் அப்படின்னு சொல்லி வர்ணனை பண்ணி முடிச்சிருக்கு இல்லை நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் அற்புதமாக இருக்குது இவ்வளவுதான் சம்மரி ஆக எல்லாம் எல்லா ஸ்லோகத்திலையும் சொல்லிகிட்டு இருந்தால் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் அதனால் என்ன பண்ணிடுறோம் நம்ம இப்போ ஆத்மபோதம் முழுவதையும் நாம் பாராயணம் பண்ணுறேன் எங்கூட சேர்ந்து நீங்களும் பாராயணம் பண்ணுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நம नाम, नाम, बोधो विधीयते, मोक्षैक தப்போ கீண பாப்பாத்தீத்தரா विना மோட்சைக்கான பன்வான வினா மோட்சோ நிதி அவிக்கமே விதைய விஜஸஸ்மிசவன் அவச்சிவ்ஞாத்தன் சதி கேவலே பாஜே அஞானக்கலுஷம் ஜீவன் ஜாநாத் விமலம் ஜானேஜேணுவசாரஸ்வனத்துலியோரால स्वकाले प्रबोधे सत्यसत्भवेत। ஸ்லே சத்தி பிரபோ சத்திய தாவத் சத்தியம் ஜாதி யாவயத்தை ப்ரமசர்வாதினி பரமே சித்தியா நீவீ சச்சித்மனுசியூ விஷ்ண பிரக்க व्यक्तयो नानो வயோ விவித சார் கடக்காதிவா காசோஹி கேஷோ நானோ விபு திவ் தன்சதி நானோபதிவா ஜாதிவிரோஜெரேதவ் பஞ்சீத்தூத்தம் கர்மச்ச பஞ்சாணமோமேந்திரம் அனிய விதையச்சியோபாதிச்சித் தயமாத்மவார்த்தோஷாதின்தவி சுாத்மாலவாதினஸ்ஃபிகோய सदा வபுஸ்ஷாதியவாத்திச்சுலம் யப்பேத்திபவவியோவிலட்சிசா கணம் ஆனவத் சதா वर्तन्ते வப்விமாற வா விவேக்குவய ஆயமாேந்திரிம மனோயுக்கம்யாஜேந்திரியன் கர்மா சச்சிதாத்மியீலிவ मानसो पाधे चंद्रे बुद्धव सत्यां அஞாநன் மானசோபே கத்திருச்சாத் கல்பன்புந்திரேலு நாஸ்தி தன்நே துணாத்மனா நத்தனத்த प्रवर्तते, आत्मनो विक्रियानास्ति बोधो ஆமன சிதம்சேர்வரித்துவயோஜியச்சாவிவேகமீதித்தி நாஸ்துர் ஜீவல கத்திரே முஜு சர்வாத்மாவா ீவராச்சேன்போத் ஆசையே புனீந்திரைஸ்தைர் ஸ்வோனானியோத்மனியேயே நஷிஸ்லோன் நேதி நேத்தீதி வாக்க மகாக்கைர்ஜீவத்ம பரமாத்மனோ ஆவிக்கீராம் ஏதம் விதையிரே மே ஜன்மரா சங்கோ நரித்தையாஸ் நே துராஜ அப்பணோய்சன அல்போ நிரஞ்சனோராக்கோ நோஸ் நமல அஹமா சதாங்கச்சலுவிமுக்கம் அகண்டானந்தம்த மேவ்வந்தராஸ்மீதி வாசனே ரோகாநிவராய ஆசீனோ விராவிஜிந்திரியே கனம் தமந்தமனியமேவிலியம் பிரவிலாப்பீக்க सर्वं परिपूर्ण चिदानंद ரூபா விஹாஜ பரமாவிணிந்தேவா பரே ஆமன வித்தியாச்சை ஸ்வமே தரோன சேதிர்ஜ் சர்வ் தேத்து बोधेन पूर्वं संतमसे हृते। सुमानिव प्राप्तो அருணேனோத்தமே ஹுதே ஸ்யமேவ ஆ சதத்தா ஹியாப்வியாதிக்கணும் யானவு புருஷவாந்திரமீவத்த ஜீவசியா தமிந்திருவ தவவான அஹம் மமதினி சோகீஸ் வாத்மேவிலான ஆமை வேதம் ஜகத்சனிய மருதோயீஸ் ஆத்மீகே पाधि योगी பூர்ோப்பித்தியே சச்சிதானந்திர மோஹார்ணவம் ஹாரத்வேஷாதிசமாக்கோ விராஜத்தை பாஹ் ஆசிப்பமட்டீபாந்தரவாசத்தை தர்மரலி வோமவன்முனவத் திதோ வாயுவச்சரேத்து உபதில விஷோ நவிசேஷம் விஷேன்முனேஜம் வியோம்ஜா எல்லாபாபோய் சுகாா் நாப்பரம் சுகம் த்ரேத்வாரஜேத் திரும் திருஷ்யம் ந புனர் ப்ஞா்வரேயிரவாரஜேத் திருகூமூர்ணம் சச்சிதானந்தம்தவாரியத்திப்பேதாந்தைர்லட்சிய அகண்டானந்திரேத்தவாரித்திரமாயேனிவசாரத்திரமீரே சர்ரிரிவிலே அனன்வஸ்லமஸ்வமீர்மம அருகுணவா திரேத்தியவாரியாசியை நாசியாத்தியவாரப்பத்தியவிலட்சோன்ன ப்மாதிமீச்சிரியவேத் தஞ்சாச்சிரச்சிதனந்தமயம் சுவம் சச்சிதானச்சுர் அஞ்நானச்சுர்ஸ்வந்தமாதிரி ஜாநரி सर्व-प्या-पी-सर्व-धारी-भाति-सर्व-ं-प्रकाषते, ஜீவாஸ்வோத்தேயா காசோதிமோபீ பிரிஷகாலீத்திஜன வியா சுவத்தோ மருத்து ீாரியாணமஸ்துஸ்மதிபரா ஆலய கருணாலோங்க ஈஸ்வரோ குருராத் மூர்த்திபேதவிபாகிணே வோமவத்வேயிணாமூர்த்தே நம அயனேயன அனந்தஜன்மங்கடாண்டெய்யநேபதேசிக்கெளிவந்தே போற்றீ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 ओम அன்பர் வாழி பராமே ஓம் ஹரி ஓம் ஆசஸ்வாமிக்கி